வணக்கம் ஜூன் பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் அருகில் நாச வேலை செயல்கள் புரியும் மாலுமிகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டு சி கூட்டங்களில் பார்வையாளராக இருக்க இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மூன்று சர்வதேச இளைஞர் இல்லக்கழகம் எனும் இன்டர்நேஷனல் யூத் ஹாஸ்டல் பெடரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கேன்ஸ் திரைப்பட விழா நாட்டில் நடைபெறுகிறது இரண்டு ஜி எஃப் டி டி குழுவிற்கு இணைத் தலைவராக எந்த நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது 3. ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்புக்கான மாஸ்டர் பயிற்சியாளர்களின் தேர்வு பயிற்சி ஒர்க்ஷாப் எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி